தொழில் சொல்றார் பரமேசர் பஞ்சகிருத்தியங்கள் சிரிட்டு அளித்த திதி போக்குதல் சங்காரம் நியமனம் திரோபாவம் எய்த்தல் அகற்றும் அணுப்பிரவேசம் அர்த்தம் போக்கூடிய அர்த்தம் துக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அணுகிரகம் துக்க நிவரி செய்யக்கூடியவர் அர்த்தம் ஏற்றுக்கார்த்தம் போடல பார்த்த போட்டுக்க வேண்டும் அணுகிரகம் பண்ற மூன்று ஐந்து தொழில்கள் மூணு தொழில்கள் பொது எல்லாருக்கும் அதோட ரெண்டு தொழில்கள் விசேஷம் பக்தர்களுக்காக அது ஏற்பட்டது எல்லாருக்கும் பொது மூணு தொழில் பக்தளுக்கு மலைப்பு சக்தி இருக்க சமயத்துக்குள்ளார் குறைச்சிருவார் அதோட அடகு பண்ணுவார் தக்க சமயத்துக்கு அதெல்லாம் கிடையாது பக்தர்கள் அவருக்கு பொது விதி உண்டு புண்ணிய பாவத்துக்கேடாக சோதகம் கொடுப்பார் அது எல்லாரும் போது இங்க பாவத்தை குறைக்கவும் புண்ணிய கூட்டவும் அதனுடைய பயனாக துக்கத்தை குறைக்கவும் சுகத்தை கூட்டம் செய்யார் மறைபு சக்தி அவர்கள் எப்போல உண்டு இங்க மறைபுச்சி குறைப்பார் தக்க சமயத்தில் குறைப்பார் தக்க சமயத்தில் அவர்களுக்கெல்லாம் கணக்காக குறைக்க மாட்டார்கள் அனுகிரகம் எழுச்சிடல் துக்க நிவர்த்திக்காக செய்யக்கூடிய அனுகிரகம் அனுப்பிரவேசம் இது ஈஸ்வருடைய தொழிலில் அறிந்தவர்கள் அப்படிப்பட்ட தொழில் சொன்ன குணங்களை பாடத்தை நீங்கியார பிரம மாமீசன் நிகழ்த்துமோ தொழில் பல வெண்ணில் ஏவாரி பொழிமழை கதிரீனால் பொழியா ஆங்கதி நிழலாய்ப் பொருந்திய நிழலை அலர்முகியிலாம் மறை தளித்தே தூங்கி மாகத்தால் தொலைத்ததை தன்னூள் ஆக்குதல் போல் அஞ்சாவது பாட்ல ஈஸ்வரன் அவருடைய பஞ்சகிருத்திய திஷ்டாந்தம் அடுத்த ரெண்டு பாடல தாஷ்டாந்தம் சொல்ல முடிப்பாரு திஷ்டாந்த தாஷ்டாந்தங்கள் சொல்ல செய்திகள் விளங்குறதில்லை அதுக்காக சாத்திரங்கள் கையாள்றாங்க அது பிரபலமாக உள்ள சூரியனை பத்தியும் சொல்லப்படுது சூரியன் என்பது எல்லாரும் பார்த்துருக்காங்க ஆனாலும் சூரியனுடைய நிலைகள் தெரியாது மக்களுக்கு சூரியனை பாக்கிறாங்க வெப்பப்பம் இருக்கு அவ்வளவுதான் தெரியும் வழிய மற்றவர்கள் தெரியாது சொல்லி அந்த இதை போல ஈஸ்வனுக்கும் இருக்கிறது பிரம்மத்துக்கு இருக்கிறது அடுத்த பாட்டில் ரெண்டு பாடம் சொல்ல போகிறாங்க பொருள் நீங்கிய விகாரம் பிரம்மம் ஆம் ஈசன் தொழில் பல நிகழ்த்துவோ எண்ணில் பூங்கதேர் இச்சை இன்றிய வாரி பொழிய விகாரமில்லாது நிர்விகார அத்வைதமாயுள்ள பரமேஸ்வரன் அப்படின்னா அர்த்தம் சொல்லணும் அப்படியே பிரம்மேதான் காரணபுரமாவும் இருக்கு ரத்தபிரமும் தான் காரணபிரமன் காரணபிரமத்துக்கு அனிமாக சுத்தபிரமும் கிடையாது சுத்தபிரமும் காரியம் கிடையாது ஆனாலும் உபா சம்பந்தத்தினாலும் விவகாரம் தோற்றம் எங்கெங்க விவகாரம் தோற்றுகிறதோ அங்கே காரணபுரம் பேர் விவகாரம் மற்ற எடுத்துக்கோ சுத்தபுறன் பேர் அதிர்ஷ்ட சைதன்யம் அதோட மூர்த்திங்கள் மூலமாக விவகாரங்கள் காரிபுரம் பேர் அதோட அதே பிரம்மஸ்வரூபத்தினுடைய பிரதிமங்கள் அஞ்ஞானத்தூடப்பட்டு கர்த்தா பக்தா தன்மையோடு பந்தப்பட்டிருக்கானு பேர் அதே பிரம்மன் தான் அதே உபாதி பேச விவரம் ஆகுது நான் உபாய் பயத்தினால காரணப்புறம் என்றும் காரிபுரம் என்றும் ஜீவர்கள் என்றும் சொல்லப்படும் சொல்ற அந்த பரமேஸ்வரன் சிரிட்டி முதலிய பல கிருத்தியங்களை செய்யுமோ என நீனவுபாயின் இப்படி கேட்டால் சொல்றேன் அழகிய கிரணங்களை உடலையா சூரியன் இச்சை இல்லாமலே மழை கிரணத்தால் ஜலத்தை பெய்து அதாவது சூரியனுக்கு ஆயிரம் கிரணங்கள் கணக்கு வச்சுக்கணும் அண்ணா அநேகமன்ற அர்த்தம் உண்டு எண்ணிக்கையும் அர்த்தம் உண்டு ஆயிரம் எண்ணிக்கை உண்டு இங்க எண்ணிக்கை வச்சுக்கணும் ஆயிரம் கிரணங்கள்ல முன்னூறு மழை கிரணங்கள் என்றும் நானூறு உஷ்ணகிர சொல்லப்படும் அது எப்போ எட்டத்தாழ்வு அடைகிறதோ அதுக்கு அந்த மாதிரி பூ உலகத்தில் செயல்படும் தெரியுது ஏழு நிறம் ஒரு கணத்துக்கு உண்டு ஏழு ஏழா அடுக்கடுக்கா வரும் பாருங்க வரும்போது பார்க்கலாம் அப்படி ஏழு ஏழு இரவா மாறி மாறி அப்படி வணங்கிக்கிட்டே இருக்கும் வரிசையா வரும் ஏழு நிறம் அதே குறைச்சு வரும் அது கூடுதல் குறைச்சி மழையா உஷ்ணமா கண்டுபிடிக்கிறது அது அளவு வச்சிருக்காங்க அதை கணக்கெடுத்து இந்தெந்த ஊர்ல இந்த மழை பெய்யும் பெய்யாது அதுதான் அது ஒரு வித்தியாசம் சரியா இருக்கிறதுல சிலது கொஞ்சம் கூடுதல் குறைச்சா இருக்கும் அவருடைய கிரணங்கள்ல ஏழு நிறங்கள் இருக்கின்றன அது ஏழு நிறங்கள் ஏட்டத்தாலும் தான் இந்த முறுநிலை வருகின்றன அதை வச்சுதான் கொடுக்கிறார் அதாவது மடை கிரணத்தால் ஜலத்தை பெய்து முதல் முன்னூறு கிரணங்கள் மடை கிரணம் அது நிழலாய் பொருந்தி அந்த ஜலத்தின் கண் பிரதிபிம்ப வடிவமாக பொருந்தி அந்த மழை பெய்ஞ்ச உடனே அந்த சூரியனுடைய பிரதிமம் அந்த பள்ளங்கள்ல தண்ணியில தேங்கும் பிரதிமையோற்றம் மறைத்து பிறகு மழை பெய்றது மேகம் வரும் மேகமானது அந்த பிரதிமத்தை மறைக்கது தூங்கு இமகரத்தால் அளித்து தங்கும் பனிக்கரணத்தால் ரச்சித்தும் அந்த தண்ணிய பனிக்கரங்க இருக்கிறதுனால வறண்டு போகாமங்கதிரால் நீர் தொலைத்து உஷ்ண கிரணத்தால் அந்த ஜலத்தை அழித்து அதாவது வெப்பமடிக்கும் போது தண்ணியில் வத்தி போயிடும் வத்தி போனால் என்ன ஆகுது அதை தன்னோடு ஆக்குதல் போலும் அப்பிரதிபிம்பத்தை தன்னுடன் சேர்த்துக் கொள்ளுதல் போலும் என்று சொல்றான் அடுத்த பாட்டில் முடியும் கொஞ்சம் இது என்ன அர்த்தமாச்சே சொல்லுங்க பார்ப்போம் போட்டிரை மாயாசக்தியோடொன்றி பொழிந்த சிற்பிரதான மதனான் சாற்றரும் நிமித்த காரணன் ஆகி தகும் ஜட பிரதான மதனான் ஆற்றுபாதான காரணன் என நின்று ஆக்கிய புத்தியாதிகளில் தோற்று பூஜீவ ரூபாய் வினையால் சொற்ற போ திருவேனென்று இது உலகம் தான் அடுத்த பாடத்தொடரும் முதல்ல ஈஸ்வர பஞ்சகிருத்திய தாட்டா திருஷ்டான் சொல்லியாச்சும் இதன் பொருள் போற்று இறை மாயாசக்தியோடு ஒன்றி அன்பர்கள் மனமுருகு துதிக்கும் பரமேஸ்வரன் தனது மாயாசக்தியுடன் கூடி இங்க பரமேஸ்வரன் என்று சொன்னா பரமன் அர்த்தம் கூடுது ஒம வரதுல வேதாந்தான் அப்படியே பழகிடுறாங்க அதுவே கருத்து அது சொற்கள் வந்து வழக்கத்துக்கு வர சொன்னால் அதே சொல்லணும் பிரம்மம் காரண பிரம்மம் காரிப்பரம் இப்படிப்பட்ட சொற்கள் தான் கையே அழனும் ஈஸ்வரன் பரமேஸ்வரர் அழனாக்கா செய்ய மரபா போயிருது செய்யத்துக்கள் பிரபலமா இருக்கு வேதக்குள்ள சொற்கள் பயன்படுத்தினா வேதந்த அர்த்தம் செய்ய சொற்களை பயன்படுத்தின எப்படி அர்த்தம் அர்த்தம் அது சைதரமாக போகணும் அப்படி பிரயாசல்கள் செய்யணும் அவங்க அப்படியே மேல் போக்கா போறான் என்ன பண்றது அவ்வளவு சொல்றாங்க இந்த மாதிரி சம்ஸ்காரம் ஏறணும்ல படிக்கிறவங்களுக்கு அப்ப சம்ஸ்காரம் ஏறதான் படிக்கிறோம் அந்த சம்ஸ்காரம் பழைய சம்ஸ்காரி என்ன அர்த்தம் எல்லாரும் அரசு சமயங்களே ஏதோ சேலத்தில் இருந்து வந்தா வந்தவங்க தான் அல்ல சம்ஸ்காரம் ஏறிட்டேரிக்கிட்டே என்ன அர்த்தம் வேல சம்ஸ்காரம் தனி அதுக்காக தான் பிரமங்கிற சொல்லு வேலந்து உரிய சொல்லு காடம்புறமும் காரியபுரம் இதெல்லாம் உரிய சொற்கள் அன்பர்கள் மனமுருக துதிக்கும் பரமேஸ்வரன் இங்க என்ன அர்த்தம் கைலாசி துதிக்க அர்த்தம் பண்ணுவாங்க இங்க பிரம்மம் அதோடு சரி அன்பர்கள் மனமுருக துதிக்கிற தொழில்கள் தேவையில்லை ஆக போற்று இறை மாயா சக்தியோடு ஒன்றி போற்று சொன்னாலும் வழிபடக்கூடிய அல்லது சிந்திக்கத்தக்க இப்படி அர்த்தம் கொடுத்து பிரம்மத்தை காட்டணும் அது பிரம்ம்தான் மாயுள் கூடுது கூடும் போதுதான் அது காலபரவம் பேர் வருது பொழிந்த சிற்பிரதானம் அதனால் அனிர்வசனியமாக விளங்குகின்ற ஞான பிரதானத்தால் இப்பதான் காரணப்பருவம் அனிர்வச்சன சம்பந்தம் விளங்குகின்ற ஞான பிரதானத்தினால் காலபுரத்தான அந்த ஞானத்தினுடைய பிரதானத்தினாலே அதிகத்தினாலே அர்த்தம் சாற்றும் நிமித்த காரணம் ஆகி தகும் ஜடப்பிரதான ஆற்று உபாதான காரணம் என நின்ற கல்யாண குணங்களை அளவிட்டு கூறற்கறிய நிமித்திண தகுந்த ஜடப்பிரதானத்தினால் தன் காரியத்தோடு அமோகமாக செய்கின்ற காரணம் என நிலை நின்றும் என்ன பண்ணது தனித்திருந்த பிரமமானது மாயோடு சம்பந்தப்படுது சம்மந்தப்படுவது காரணப்புறம் நிலை வருது பிரதிபதிக்கும் கானபுரம் இனிமேல் கானபுரம் பிரச்சனை கானபுரம் என்ன பண்ணது என்னுடைய சேதனத்தன்மையினால அதாவது அறிவுத்தன்மையினால நிமித்த காரணமாக இருக்கும் அதுவே ஜனப்பிரதானம் அதோட சரீரத்தினால சரீரம் வந்து மாயை அதில் ஜனப்பிரதானத்தினால சிருட்டிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது உலகமாக செய்யுது அந்த ஜட பிரதானத்தினால் தன் காரியத்தோடு அமோகமாக செய்கின்ற காரணம் என்ன நிலை பெற்றுவரன் உடம்பது மாய்தான் மாயாக உடம்பை கொண்டு திட்டியா கருத்திகளை செய்யறார் பிறகு தன்னுடைய ஞானத்தை கொண்டு அது நிர்வாகம் பண்றார் பச்சை கருதியை பண்றான் அபின் நிமித்தவாத காரணம் உருண்டு பூச்சி போல என்ன தீ கொடுப்பாங்க பின் நிமித்தவாத காரணம் அல்ல அபிந்த நிமித்தவாத காரணம் என்று சொல்றது காரணப்புறவில்லை அதன் பிறகு ஆக்கிய புத்தியாதிகளில் ஜீவரூபமாய் தோற்றுபோ அவர் திருஷ்டித்த புத்தி முதலிய காரியங்களில் ஜீவ வடிவமாய் பிரவேசித்தேன் எது பிரவேசிக்கிறது பிரம்மசுரன் காலப்புறம் பிரவேசிக்குது பிரவேசித்து மறைத்தவன் போல் இருந்து சக்தி மறைக்குது இவனை வினையால் சொற்ற போத்தரு என நின்று கர்மங்களால் சொலுக்க வசப்பட்டவன் என கூறும் போகம் போல் இருந்து இது குழகம் அடுத்த மாதம் தொடர்ச்சி ஆகவே இதுவரைக்கும் என்ன ஒரு பிரமாவது மாயோடு சம்பந்தப்பட்ட ஒன்று காரணப்பணி போய்கிறது காரணப்பன் என்ன பண்ணது ஞான பிரதானத்தினாலே உலகத்தை சிட்டிக்கூடிய விசாரம் செய்து மாயை தன்னுடைய மாயின் சம்பந்தத்தினால ஜலத்தன்மையை கொண்டு உலகமாக பணாமலை செய்துக்கு அவரு சிட்டிக்கும் போது ஜீவன் உற்பத்தி ஜீவ சேரீவங்கள் அதில் அந்த பிரம்மசேதனம் மீண்டும் பிரதிபிக்கிறது மறைவு சக்தியோடு கூடியிருக்கிறது என்பது மட்டும் நியமம் செய்து திரவடிவான் காரியம் சிதைத்து வந்த வடிவால் அயர் ஒரு ஜீவன் தன்னையே தன்னோட ஐக்கியமாக்குவன் அறிக உயர் ஊர் சம்மட்டி வியட்டு என்பனவால் பொருள் நியமசக்தியினால் நியமிக்கும் வல்லமையினால் போகியத்தோடு போகத்தை அனுபவிக்கும் நியமனம் செய்து உருதிர வடிவால் மாயாமயம் உரும் காரியம் சிதைத்து ருத்திர வடிவத்தால் நித்யாரூபமாக உள்ள அந்த காரியங்களை அழித்து மாவுட தேகம் தரித்து அருள் ஆடிய உருவால் அயர் உரு ஜீவன் தன்னை எழுந்தருளி தத்துவ ஞானோபதேசத்தை அருளும் சர்க்குரு வடிவத்தால் முத்தாபத்தால் துன்பமுட்டிருக்கும் ஜீவனை தன்னோடு ஐக்கியம் ஆக்குவன் என அறிக தன்னுடன் சுபாசித்தமான ஐக்கியத்தை செய்து கொள்வன் என்னும் ஈசன் ஐந்தொழிலையும் அறிவாய் ஐந்தொழில் சொல்லி முடிச்சாச்சு இனி வேற கருத்து சொல்லுற உயர்வுரு சரமட்டி வியட்டி என்பனவால் அனந்த கல்யாண குணங்களால் மேன்மை பொருந்த ஈசனுக்கு பல சரீரமாகவும் ஜீவனுக்கு ஒரு சரீரம் என்பதால் இறை உயிர்களுக்கு பேதம் வரும் ஈஸ்வரனுக்கும் ஜீவர்களுக்கும் வேறுபாடு குற்றதாம் வேறுபாடே அடுத்த பாட சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார் பரமேஸ்வரன் சூட்ச்ம போதத்தின் உற்பத்தியிலும் எண்ணிய கற்புறது தூள சரீர உற்பத்தியிலும் நேரே கர்த்தா ஏனைய பிரபஞ்சத்தின் உற்பத்தியில் இரண்டிய கற்பர் வாயிலாக கர்த்தார் மும்மூர்த்தி வேளாண் அவர் ஆரம்பத்தில் உண்டான ஜீவர் என்று வேதாந்த பரிபாசை கூறுவதும் மகாபூர்தங்களை குதித்து காரணமாக அவர் தோலபோதங்களை சிரிட்டிப்பதால் சில விடத்தில் பிரம்மா கால் போட்டு உபசாரமாக கூறப்படுகின்றார் என்று சித்தாந்த பிந்து கூறுவது போட்ட விளக்கம் ஆயிருமா இது கருத்துனா ஒரு காரணபுரமும் மூன்று தொழில் செய்கிறார்கள் என்பது கருத்து இங்க எப்படி மூன்று தொழில் ஒத்துக்கிறது பாட்டு என்னன்னா அடையாளம் இருக்கான்னு சொன்ன பாட்டுல சொல்றார் நியமம் செய்து உருத்திர வடிவான்னு சொல்ற உருத்திர வடிவான் சமாளம் பண்றாரு அதனால மற்ற விஷ்துவும் பிரம்மா சேத்திக்கணும் அர்த்தம் பாட்டு இடம் கொடுக்கிறது காரணம் இருவகைத்து ஒன்று விவாதான காரணம் எது காரியத்தின் சொரூபத்தில் பிரவேசிக்கின்றதோ எதனை விட்டு காரியம் சித்திக்கிறதில்லையோ அகது உபாதான காரணம் எனப்படும் கட சொத்தில் மண் பிரவேசிக்கின்றதையும் மண்ணின்றி கடன் நிலைத்திருக்கிறது இல்லையா எது சொரூபத்தில் பிரவேசிக்கிறது இல்லையோ ஆனால் காரியத்திற்கு நேராயிருக்கின்றதோ அது நிமித்த காரணம் எனப்படும் கடத்திற்குவன் தண்டம் சக்கரம் முதலியன நிமித்த காரணங்கள் கட சொரூபத்தில் அவை பிரவேசிக்கிறதில்லை கடத்திற்கு வேற இருந்து கொண்டு கடத்தை உற்பத்தி செய்கின்றன பின் குயவன் முதலியவற்றில் நாசத்தால் கட நாசமடைகிறதில்லை காரணம் உபாதானம் நிமித்தம் என இருத்தான் ஈஸ்வரன் அபின்ன நிமித்தான காணம் ஆவன் ஜகத்திற்கு எடுத்துக்கால் பூச்சி போல் என்று முடிச்சுறான் அவ்வளவுதான் தகுமானம் இறை சமட்டி எதாம் தனித்தனி மரம் பெயர் கொழல் போல் பகுமுடல் தோறும் வேறு வேறாக படுமபிமான உடைப்பில் தொகுமை ஏர்வையட்டி ஒரு அமென் குவர் மேர் ரொம்ப உரைப்பான் வேதாந்துடம் இல்லை பாட்டு இதுவரைக்கும் ஈஸ்வனுடைய பஞ்சகத்திற்கு பத்தி திஷ்டாந்தாஷ்டமாக சொன்னார் மூணு பாடல்கள் அறிமுகப்படுத்தினார் அதாவது சூரியன் தன் கிரகணசக்தியோடு கூடியிருக்கும்போது அது தன்னுடைய கிரணங்களை வெளிப்படுத்துகிறது அதனுடைய மழை கிரணங்களாலே மழை பெய்ய வைத்து அந்த மழையில் தண்ணீர்னாலே குளிகளிலே தங்கியிருக்கும் போது தன்னுடைய உரிமத்தை பரீமிப்பு செய்து பிறகு மேக சக்தியினாலே மறைப்பை செய்து அதேபோல் இமகிரணம் பணிக்கிரணத்தினாலே பாதுகாத்து உஷ்ணகிரணத்தினாலே நீரை வற்றச் செய்து அந்த பிரிதிஇம்பத்தை தன்னோடு ஐக்கியப்படுத்துகிறது என திஷ்டாந்தம் அதே மாதிரி தஷ்டாந்தம் ஒரு பிரவமானது நிருபாதியாக இருந்தாலும் உபாதியாக மாயோடு சம்பந்தப்படும் போது ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் பிறகு பஞ்சகிரத்தியங்களை செய்கிறார் தன்னுடைய சீட்டி பிரம்மா என்று சொல்லக்கூடிய அந்த காரியப்பருவம் மூலமாக உலகத்தில் சீட்டி பண்றார் நான் ஜீவர்களை நானவிதமான ஜீவர்களை உற்பத்தி பண்ணுகிறார் அந்த ஜீவனிலை திதி விஸ்வரூபமாக இருந்து திதி பண்ணுகிறார் நிலைப்பு செய்கிறார் கர்மத்துக்குடாக ஒரு தேவ குருவாலே அதை அழிக்கிறார் இதற்கிடையிலே குருவினமாக வந்து அதாவது மகேஸ்வரனாக மறைப்பு செய்கிறார் நான் கர்த்தா போக்தா ஞாபக என்ற புத்தியை கொடுத்து அந்த ஜீவனை மறைக்கச் செய்கிறார் அதேபோலும் இந்த ஜீவனை பிரதிநிதிக்கிறது அகத்தியிலே அதை மறைப்பு உண்டாக்குறது மகேஸ்வரவை அசக்தினாலே அந்த மறைத்த பிறகு சதாசிவ சக்தியினாலே குருவிடமாக வந்து தத்துவோதேசம் அந்த மறைப்பை நீக்கி தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறது என்பது அடந்தம் ஆக இந்த மாதிரி சென்ற மூன்று பாடல்களே விளக்கம் கொடுத்த பிறகு இப்போது ஈஸ்வர பஞ்சகிருத்தியோனி சொல்றாரு நாற்பத்தி எட்டாவது சமட்டி வயிட்டு விபத்தும் மிகுமரம் இதன் பொருள் மிகுமரம் பன்மை தண்டலை அனல் போல் நான் எனும் ஓர் தகும் அபிமானம் இறை சமட்டியதான் காப்போட்டு தா போட்டுக்கணும் மிகுந்த ஜீவர் அனைவரையும் நானின கருதுகின்ற ஒப்பந்த தனக்கே தகுதியாக உள்ள அபிமானம் பரமேஸ்வரனது சமஷ்டி வடிவான் எல்லா ஜீவர்களையும் தனதாக வைத்து அதை நான் என்று பாதிக்கிறார் ஈஸ்வருடன் தனித்தனி மரம் பெயர்கொள்ளல் போல் அக்காட்டில் வேறு ஏறாக மரங்களின் பெயர்களை பிரித்தெறிந்து கொள்வது போல் பகும் உடல் தோறும் வேறு வேறாக வரும் அபிமானம் வெவ்வேறாய் பகுத்திருக்கும் தேகங்கள் தோறும் வெவ்வேறாயிருக்கும் அபிமானம் ஓர்ந்து உரைப்பின் தொகும் உயிர் வியட்டி உருவம் என்பவர் ஆராய்ந்து குறுமிடத்து தொகுதிரியாயுள்ள ஜீவனது வியட்டி புரியமாம் என்று பண்டிதர் கூறான இலக்கியம் உரைப்பாம் இனிமேல் கூட பற்றி அடுத்த பாடல சொல்கிறேன் ஜீவன் ஒன்றும் சேதனன் அந்த திருச்சுயம் சரத்தார்த்தனோட சீவன் தாவரும் பார்த்திகன் துரியினான் தொம்பதத்தி லட்சியார்த்தன் என்ப கூடத்தனாமங்கள் கூட சொல்லும் போது கூட பரியாயம் நாமங்களை விளக்கிட்டு போறான் பொருள் ஜீன் மூவகை ஒன்றிடும் அயிரிட்டானன் சேதனன் அந்தரியாமி ஆவலியல் அனுசந்தாத் விசுவன் தைஜசன் பிராக்ஜன் மூவித ஜீவர்களுக்கு பொருந்திய ஐச்சான சைதன்யன் ஒன்று உள்ளிருந்து அசைப்பவன் ஆசையில்லா இருப்பவன் இல்லாதவன் மூன்று அனுசந்தாத்திரு அதாவது அறிபவன் அர்த்தம் ஆக அணை உள்ளிருந்து அசைப்பவன் ஆசையில்லாவன் அனுசந்தாத்திரு நாலாஜ் சுயம் சத்தார்த்தன் தனது சத்தையினால் விளம்பவன் அவச்சின்ன ஜீவன் அந்த கரணத்தை விபாதியாயுள்ள ஜீவன் தாவரும் பாரமார்த்திகன் துரியன் கேடில்லாத பாரமார்த்திக ஜீவன் நான்காம் அவத்தையன் பிரத்யேகான் எல்லாவற்றில் உள்ளிருப்பவன் ஏவம்இல் தொம்பதத்தில் லக்கியார்த்தன் என்பத்தில் ஆவங்கள் குற்றமற்ற நீ என்னும் தர்பதத்தின் லட்சியார்த்தன் என்று கூறுபவர் கூடத்த மத்தம் ஆக பனிரண்டு நாமங்கள் பரியாய நாமங்களை சொல்லி கூடத்தனுக்கு உள்ள விளக்கத்தை சொல்றான் ஈசன் என்றும் எம்பரும் ஒரு பாரபிரமும் பாசமி பரா தத்துவம் பரமா படியிலாவி சுத்த சித்தன்றி பேசு தற்பத லக்கியார்த்தன் என்பன ாமசுரு பிரம் தனக்கென உரைப்பர் திருந்தி நூல் தேரி தரும் ஆகிய பிரம்மத்துக்கு பரியாயன ஈசன் ஒன்னிடு அதிஷ்டானன் வைசோனரன் சூத்திராத்மா அந்தரியாமி என்றும் ஈஸ்வர திரையத்திற்கும் அதிஷ்டானன்யன் இயம்பரும் ஒரு பரபிரம் பாசம் பரதத்துவம் சொல்லுதற்கரிய ஒப்பற்ற பரபிரம் அஞ்ஞானமாகியா போட்டுக்கணும் பாசசமற்ற மேலான உண்மை தத்துவமும் பரமாத்மா படியிலா விசுத்த சித்து பரமாத்மா சத்துவாதி குணங்களோடு கூடாத பரிசுத்த ஞான சுரூபமா அன்றி பேசு தத்பத லக்கியார்த்தன் என்பன இவையன்றி சிறப்பாக கூறுகின்ற தற்பலட்சியார்த்தன் என்று கூறப்படுவன முற்பெரு பரியாய நாமங்கள் என திருந்து நூல் தெரிதும் புலவர் ஒரு இதுப்பர் அமைந்த பரியாய நாமங்கள் என்று மாறுபாடென்றி திருத்தமாயில்ல வேதாந்த சாஸ்திரங்களை ஆராய்ந்து அறிந்துள்ள பண்டிதர்கள் கூறுவார் சொல்லிருக்கு பிரம்மத்துக்கு அந்த மூணு வந்து அது அதுக்கு அதிஷ்டானம் தான் ஈஸ்வரன் மூணு சேர்ந்தது இப்ப சொல்றது ஐஸ்வருக்கு அதிஷ்டான பிரம்ம சொல்ல பேசுறது அதிவருக்கு அதிஷ்டானம் விஷ்ணேச பிராக்ஜன் என்ன மூவித முன்பாட்டுல ஜீவனுக்கு அதிஷ்டானம் செய்த கோலசனை பத்தி எப்படியா நம்ம சொன்னார் இப்போ தற்பத லட்சியார்த்தம் பிரம்மத்தை பத்தி பரிய சொன்னார் தற்பத வாட்சியார்த்தம் ஈஸ்வரன் லட்சியார்த்தம் பிரம் அது சொல்றார் ஆக ஆறு அது இதோட ஏழு சொல்லி முடிக்கிறார் ஆகவே இதோட சொல்லி முடிச்சு இந்த திருவிவேகம் முடிச்சா முடிச்சு முடிச்சுக்கிறார் இந்த பாட்டோட அடுத்த பாட்டில் சாரணம் அதை சுருக்கத்தை சொல்லி முடிக்கிறார் மூன்றுக்கு அதிஷ்டானம் என்று சொல்லும் போது அதிஷ்டானம் சொல்லணும் அப்புறம் அனுசந்தாத் மூணி அறிஞ்சு கொண்டிருக்கிறதுனால அனுசந்தாத்து அந்தந்த இடத்துக்கு மாதிரி உபாதி கொண்டு சொல்றது ஒழிய வேறு இஷ்ட சொல்றதில்லை அவச்சென்னன் அந்த கருந்தாலும் வலைப்பட்டுனால அவச்சின்னன் வலைப்பட்டதுனால பரிச்சென்னன் பிரத்யேக் ஆத்மா சொல்றது பிரத்யேக உள்ளே இருக்கிற ஆத்மா அர்த்தம் தான் இருக்கிறது இப்படி இடத்துல அர்த்தம் இன்னும் சொல்றாங்க என்று வச்சுக்கணும் இப்போ ஓரளவு சொல்லிருக்கு சுடுபசும் பொன்னே செய்கிறார் பலவம் சுடர்களை உரு கொள்வது போல் படியூசித்தே முன் சொல் ஜீவாதி பலவு மாமென முதலாக விடலரும் அறிஞர் நூல் பல திருக்கு விவேகமின்றி எம்பூரு மன்றே இருபத்தி ரெண்டாம் பாட்டு இருந்து வரைக்கும் சொன்னதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறார் இதோட திருக்கு விவேகம் முடிஞ்சது திருக் என்பவர் காண்பவர் அர்த்தம் காண்பது யாரு சேதனை பார்க்க முடிய முடியும் இடம் பார்க்காது அதனால சேதனை பற்றி வளர்க்கிறார் சேதனை பத்தி எப்படி விளக்கினார் ஜீவஈஸ்வராக ஜீவன் ஈஸ்வரன் அதிர்ஷ்டம் ஆக இந்த மூன்றை பற்றி விளக்கிறார் எப்படி அந்த ஜீவனானவன் உற்பத்தியானான் எப்படி முத்தி பெறுகிறான் ஈஸ்வரனுடைய எப்படி அவருக்கு இவர்டி அண்டிகாரமாக சொல்லக்கூடிய கேன சம்பந்தமான விஷயங்களை பற்றியே சொல்லணும் ஒரு வரம்புடல் ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் இருந்து இந்த பிரபஞ்சத்தில் செடி தம அனுக்கு ஐந்து செய்தன என்பதை பற்றி சொல்லி முடித்தார் சுருக்கமாக சொல்லி அடுத்த பாட்டிலிருந்து திருச்சி உபயோகம் ஆரம்பமாகும் கொடுக்கிறார் மண் வடிவொடு பெயரால் குடமுதல் ஆக பல வகை படுவது போல் மண் ஒன்றே உருவத்துடன் நாமத்தால் முதலியவாக பலவிதமாய் காணப்படுவது போலும் சுடு பசும் ஒன்னே செய்கையால் பலவாம் உடமிட்டு உருக்கிய பசுமையான தங்கம் ஒன்றே செயலால் பலவிதமாகி சுடர் இலை உருவு கொள்வது போல் பிரகாசியால் என்ற ஆவரணங்களின் வடிவத்தை அழைவது போல படி அரு சித்தே முன் சொல் ஜீவாதி பலவும் ஆம் பேதமட்டுள்ள சித்து ஒன்றே கற்பனையால் சித் பிரம்மசுரவத்துக்கு எந்தவிதமான மாறுதல் கிடையாது உபாதிபேத கற்பனையால் முன்கூடிய ஜீவர் ஈஸ்வரர் முதலிய பல பேரத விவகாரங்கள் யாவும் கற்பிப்பிதமாயிருக்கின்றன என முதல் ஆகப்படுதல் அரும் அறிஞர் முதல் பல திருக்குவேகம் என்று இயம்புறும் என்று விவேகமா உணர்வதை சுவானுபவம் அதாவது நீங்காத அறிவுடையாளர் இயற்றிய வேதாந்த சாஸ்திரங்கள் பல திருக்குவேகம் என்று கூறும் ஒவ்வொரு சாஸ்திரத்திலேயும் ஒரு விதமாக அமைத்துக் கொள்வார்கள் தத்துவிளக்கப்படம் என்றும் செந்தேந்திரி படம் என்று இங்கு திருக்கு என்றும் திருசியம் என்றும் இருக்கிறார் திருக்கு என்பது பிரம்மசுரவம் அறிவுடையது எல்லாவற்றையும் காண்கின்றது என்று அர்த்தம் திருசியம் மாயை மாயா காரியங்கள் ஜனம் அது அறியப்படும் பொருள் அதற்கு தகுந்த சம்பந்தம் சம்பந்தம் ஏற்படுறது விவகாரங்கள் இந்த விவகாரங்களை பற்றி சொல்றதுதான் அதனால் ஜீவ பிரம்ம ஏகத்துவம் பொரு இதுவரைக்கும் சொல்லப்பட்ட சுருக்கமா சொல்லி எப்படி மண்ணானது கடல் முதலான உருவங்கள் தாங்குவது போலவும் பொன்னானது நகைகள் முதலான உருவங்கள் தாங்குவது போலவும் இது மாயானது அனந்தம் கோடி வரணாமல் அடைந்து நாமரணாக காணப்படுகின்றன சட்டான் முதலான அவர்களுடைய செயலால் செய்யப்படுவது போல இங்கு அதே பிரம சன்னிதானத்திலே ஈஸ்வரனாக இருந்து கொண்டு அதே பிரமந்தான் இவ்வளவு செய்கிறது என்பதை இதுவரைக்கும் அவன் சொல்லி முடித்தார்கள் திருச்சி வேகம் இந்து வினியனாதி அடைந்ததை முழுவதும் மறையாமழிந்துதன்னால் அந்திரனை ஒளிர்வித்துக் கொள்களங்கம் எனவனை யான் அறியேன் என்றும் முந்து உலக விவகாரம் தனி அடைந்தென்றும் அந்த உயிரால் அறியப்பட்டு அனல் தம்பிக்கும் மந்திரம் போல் பாட்டு ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டிலிருந்து நூத்தி பாட்டு வரைக்கும் திருச்சிய விவேகள் சொல்லப்பொருள் திருச்சியவண்ணா பார்க்கப்படும் பொருள் அறியப்படும் பொருள் அது மாயை மாயா காரியங்கள் அது எப்படி இந்த மாயும் மாயா காரியங்கள் செயல்படுகின்றன என்பதை காட்டார் இதன் பொருள் இந்த அனாதியடரைந்து அதை முழுதும் அறையாமல் சந்திரனை அனாதியாக பொருந்தி அச்சந்திரனை முற்றும் அரைக்காமல் சிறிது மறைத்து அம் திறனை ஒளிர்வித்துக் கொள்களம் என அவ்விதமாக மறைத்தலாகிய தனது தன்மையை விளங்கும்படி செய்கின்ற களங்கம் போல் அரியேன் என்னும் முந்துல விவகாரம் தண்ணில் என்னை யானே அரியன் என்று கூறப்படுகின்ற பழமையான உலக உயிரை அடைந்து அதனை மூடாது ஆத்மாவை அனாதியாக பொந்த ஆத்மாவை முற்றும் மறைக்காது விஷாடத்தை மறைத்து என்றும் அந்த உயிரால் அறியப்பட்டும் எப்பொழுதும் அந்த ஆத்மாவினால் அறியப்படுவதாயும் மந்திரம் தம்பிக்கும் அனல் போல் மந்திரத்தால் கட்டுப்பட்டு அக்னியின் சுடும் தன்மை அக்னியின் வடிவமாகாமலும் வேறாக தோன்றாமலும் இருத்தல் போல் அதாவது சமுதிரன் இப்ப கலங்கம் இருக்கு கொம்பு மாறி கலங்கமா இருக்கு அது எப்ப தோண்டிச்சேன்னு சொல்ல முடியும் அனாதின்னு சொல்லு சந்திரன் எப்ப தோண்டாரோ அப்ப தோண்டிச்சு சந்திரன் எப்ப தோனார சொல்ல முடியும் அது எப்படியோ தோண்டி போச்சு ஆனாலும் அந்த கலகமான முழுசும் மறைக்கவும் மாட்டேங்குது என்ன ஏகதேசம் மறைக்குது அப்படி போல இது அதே போல ஆத்மாவாகிய ஜீவர்களை அந்த ஜீவர்களை முழுதும் மறைக்காமல் இது அஞ்ஞானமானது ஏகதேசமாக மறைத்து எப்படி அது சந்திரனுடைய கலங்கமான சந்திரன் வெளிச்சத்தினாலே விளங்குவோ அப்படி போல இது மாயால ஏகதேசம் மறைக்கும் போது அந்த சதனத்தினாலேயே இந்த மாயும் விளங்குது அது என்ன அடையாளம் நான் அஞ்ஞானி நான் கர்த்தா நான் போக்தா இந்த ஊர்காரன் ஜக்காரன் இது அடையாளம் மறைக்கிறது பூர்ணமான மரச்சிருந்தாலும் ஒன்றும் தெரியாது மறைக்காம இருந்தாலும் தெரியும் இது கொஞ்சம் மறைத்து கொஞ்சம் மறைக்கல அதாவது சத்துத்தன்மையை மறைப்பதில்லை சத்து சாமான்யம் விசேஷம்னா சித்து ஆனந்தம்னா விசேஷம் விசேஷத்தை மறைக்கது இந்த சக்திதான் இதுதான் மாயன் பேருக்கு இப்படி இருக்கிற இது தன்மை தான் இன்னும் விளக்கப் போகிறேன் என்று ஆரம்பிக்கிறான் மறைக்கிறதுதான் தோறும் தப்பில்லை மறைக்காம இருந்தாலும் தப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மறைக்காம போகுது அது எதை கொஞ்சம் மறைகிறது விசேஷத்தை மறைக்கு மறைக்கிறது சத்து சாமானியம் அதனால்தான் நான் சொப்பனம் நான் ஜாக்கிரமத்தில் இருக்கிறேன் நான் சுழித்தி நான் போனேன் வந்தேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள் நான் மட்டும் மறைவாரதில்லை பிறகு என்ன சித்துத்தன்மை ஆனந்தன்மே மறைக்குது சித்து நான் எல்லாவற்றையும் அறிவுவேன் என்று சொல்றதில்லை எதுவும் கொஞ்சம் தெரியறியா போகல என்ன பண்ணு மறைக்கு ஆனந்தம் என்ன யா சுகமா இருக்கிறியா ஆமா சுகமாகாது ஒன்னாவது சாந்துக்கும்படிதான் கிடக்குது அப்படின்னு தான் சொல்ற வழியே ஆமாம நான் சோடுவேன் நான் ஆனந்தன் சொல்றாமா தைரியமா சொல்றதே இல்லையாரு ஏதோ இருக்கு அப்படி எப்பொழுது போகுது அவ்வளவுதான் மறைக்கிறது அது ஆனந்தம் அப்புறம் நித்தியம் போல சேர்த்துக்கலாம் சத்து சித்து இருக்க சத்தையை மறைக்காமல் சித்து ஆனந்தை மறைக்கு சத்துத்தன்மை சாமானியும் சித்துத்தன்மை ஆனந்தன் விசேஷம்னு பிடிக்கிறாங்க விசேஷத்தை தான் மறைக்க சாமானியா மறைக்கிறது இல்லை அப்படி மறைக்காத காரணத்தினால தான் விளங்க இல்லைன்னா விளங்க அதனாலதான் இது பத்தி இனிமேன் சொல்லப்போறேன் ஆரம்புகிறார் ஆன்மா உருவம் அல்லாமல் ஆன்மாவின் வேறாய்த் தோன்றாது உளங்கொள்வியதாதி காரியங் கடமை தோன்றாமல் ஒடுக்கி நின்றும் புலங்கலகடித கடனை என் சமதத்தை ஆகியுமே தோன்றா நின்ற வளங்கடரு காரணமாயது அதுவாகும் அறிமுகப்படுத்தார் இந்த பாடலு பொருள் விளங்குறும் ஆன்ம உருவம் அல்லாமல் ஆன்மாவினின் வேறாய் தோன்றாது மாறுபாடின்றி ஞானஸ்வரூபமாக விளங்குகின்ற பிரத்யேக் ஆன்மஸ்வரூபமும் ஆகாமலும் அந்த ஆன்மாவினின் வேறாக தோன்றாததும் உளங்கொள் வேதாதி காரியங்களிடமை தோன்றாதவாறு ஒழுக்கினும் ஆராய்ச்சியால் அறிந்து கொள்ளத்தக்க ஆகாய முதலிய காரிய பொருள்களை தோன்றச் செய்து மீண்டும் அவை தோன்றாத விதம் அவற்றை தன்னுள் மறைத்திருக்கும் அதனால் அறியத்தக்கதாம் துளங்கள் அகடித கடனை எனும் சாமர்த்தியை சமர்த்தையாகியும் மாறுதல் உடையதும் நிகழாததை நிகழச் செய்யும் வல்லமை உடையதாயும் தோன்றானின்ற வளங்கள் தரும் காரணமாயது திருச்சியமாம் மாயாசக்தியாகும் தோன்றானிருக்கும் தர்வ பிரபஞ்சமாகிய வளங்களை கொடுக்கும் காரணமாயிருப்பது திருசியமாயுள்ள மாயாசக்தியாகும் மாயாசக்தி அவரது கடலா சாமர்த்தியம் கூடாது கூட்டு வைக்கும் கூட்டுறது பிரிச்சும் வைக்கும் அவர்கள் சமர்த்து உடையதாக என்றும் அது ஆத்மாவிற்கு இல்லை அனநியமாகவும் இல்லை இப்படி ஒரு காய்கறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றும் ஆராய்ச்சி செய்யும் போது அது மறைந்து இருக்கிறது என்றும் அது பிடிந்து போகிறது என்றும் முடிவு செய்யுமாறியும் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு முதல் சொல்ல முடியாத ஒரு சாமர்த்தியுடைய மயாசக்தி என்று இந்த பாட்டை அறிமுகப்படுத்தி அதன் பிறகு அல்ல விரிக்கிறது முதல் அசத்து தனையடையும் கோரம் முதலவாகும் நாளா மாயா லட்சண பஞ்சகரம் முன்னே பிரமத்து லட்சணம் சொன்னார் சச்சி துத்தான நித்தியம் பூர்ணம் நல்லார் எதிர்ப்பதமாக அசு ஜடம்புக்கு அனித்தம் சொல்ல ஆரம்பிக்கிறார் வேன்பொருள் அனைது ஒரு மாயை இலக்கணம் அசத்து ஜடம் துக்கம் அனைத்ததும் கண்டம் நீ போட்டுக்கணும் அத்தகையதாய மாயினது ஒப்பற்ற இலக்கணமாவது ஐந்து விதமாக என்று கூறப்படும் அவற்றில் முயல்கோடு முதலியன அசத்து என்றுமில்லாத முயற்கொம்பு வான்மலர் மரடி மகன் முதலியன அசத்துவமாம் கை கழுவாய் கல் கட்டை முதல் என ஜட உருவமாம் புத்திதனை அடையும் கோரமொடுத்திருக்கின்ற கோர மூட விருத்திகள் துக்கமயமாம் தபு மெய்யாதி முனம் உரை செய் அனித்தம் கண்டித்தம் தோன்றி கடுகின்ற தேக முதல் என முன்பு கூறிய அனித்தருவமாம் காலப்பரிச்சேதம் முதலென கண்டம் ஆகும் காலத்தால் அந்தம் தேசத்தால் அந்தம் வஸ்துவால் அந்தம் என்பன கண்டம் என சொல்லப்படும் அசடுத்து ஜடம் துக்கம் அளித்தம் கண்டம் இது மாய்க்கு லட்சணம் அந்த ஐந்து லட்சணங்கள் பிரம்மத்துக்கு சச்சித்தான நித்தியமானம் இருக்கிற மாதிரி நேர் எதிர்பதமாக இருக்கு இது எப்படி தெரிகிறது என்று சொன்னா ஜடம் அதாவது கல் கட்டை அதெல்லாம் ஜடம் அசத்து அப்புறம் கோரவிருத்தி மூடவிறத்தி இதுல அசத்து சத்து சத்தன்மை அதாவது அசத்து ஜடம் அது இல்லை இது ஜடமாக இருக்கிறது ஜடம் துக்கம் துக்கம் எப்படி வருது இந்த மூட விருச்சிகளில் துக்கம் கொடுக்குது அப்புறம் தோண்டிக் கடிகிற தேக முதலியே அதெல்லாம் அனிச்சம் இதெல்லாம் அனிச்சமாக தோட்டுகிறது அப்புறம் கண்டமன்னா தேச காலவாசி பரிச்சேதம் அதனால துண்டு வருதுனால கண்டமன்னு வேறும் ஆக இந்த பேரை சொல்லி அதற்கு உதாரணம் சொல்லி பிடிக்கிறார் இந்த பாருள பின்னம் ஒடுவ சத்துச் சாவயமும் எதிர்மறையும் அவை பிரிந்து தம்மின் மன்னியாவும் நொழிந்த நிறுவாட்சியமாகும் நவவிதமா எய்தும் உன்னவரு சுருதி சம்பந்தம் புத்தி சம்பந்தம் உலக சம்பந்தம் என்னவரு ஞானங்கள் முறையேயம் மாயை பொடுமை இயல்பு கூறில் ஐம்பத்தி அஞ்சாவது போட்டு மாயை அணிவசினையே நவப்பிரகாரம் சொல்ற மாயானது அணிவசினியமாக செயல்படுகிறது என்பதை ஒன்றும் விதமாக நிரூபிக்க முடியவில்லை சொல்ற அம்மாயை பின்னம் அசத்து சாவியம் எதிர்மறையும் அந்த மாயையானது பின்னமும் அசத்தும் சாவயமும் அவற்றின் எதிர்மறையாயுள்ள அபின்னமும் சத்தும் நிறையவும் அவை பிரிந்து தம்மில் மன்னியவும் அம்மூன்றும் எதிர்மறையாக பிரிந்து தம்முடன் பொருந்தினவான பின்னாபின்னமும் சசத்தும் சாவையா நிறவையவும் என நவிதம் மொழிந்து எய்தும் ஒன்பது இடத்தாலும் கூடுதல்கும் முடியாத தன்மையை அடைந்து இருப்பதால் மாயை அனிர்வாட்சியம் ஆகும் இப்படிப்பட்டதென்று கூற முடியாதிருக்கிற மாயையானது அனிவச்சினியம் என்பதாம் உன்னல் அருண் சுருதி சம்பந்தம் யுத்திசம்பந்தம் உலக சம்பந்தம் அண்ணாதிகாரிகளால் நினைத்திற்கு அறிய சுருதி சம்பந்தம் ஞானம் யுக்தி சம்பந்த ஞானம் உலக சம்பந்த ஞானம் என்ன வரும் ஞானங்கள் முறையே அம்மாயையைப்படும் இயல்பு கூறில் என்று சொல்லி வரும் ஞானத் திரையங்களால் முறையாய் அம்மாயைக்கு உண்டாகும் சுபாவத்தை கூறிமுடத்து என அடுத்த பாட்டு தொடர்ச்சி மாயையானது முதலாவது தான் பிரம்மென்று தன்னை உணரும் போது தத்துவானத்தால் பொய்யும் நிச்சயிக்கப்படுவதால் சத்தன் ராம் சத்தியன் உலக காரணமாக நான் அஞ்ஞானி என்னும் அனுபவம் இருத்தலாலும் அசத்தன்றாம் அது தன்னா மித்தையாமன் அர்த்தம் துச்சத்திருபத்தல்ல மித்தியார்போஸ்தன் மூன்றாவது சத்தும் அசத்தும் தம் விரோதமுடையன வாதலில் சசத்துமென்றாம் சச்சத்து ஒன்று விரோதம் அதனால் அது ஆகாது நாலாவது திரவியமாயின் சாவயமாம் அல்லாமையின் சாவயம் என்றாம் திரவம் என்ன பொருள் சாவம் அவயத்தோடு கூடிய அர்த்தம் கூடியது அவயம் என்ன உறுப்பு அர்த்தம் இப்போ உடம்பு இருக்கு உடம்பு கையை காலாவது அவயோடு கூடியிருக்கிறதுனால சாவயம் போயிருக்கு அப்படி திரவியம் போயிரு திரவம்னா ஒரு பொருள் இருக்கணும் அப்படி இல்லை அதனால சாவயம் இல்லை ஜகத்காலமாய் பரிணமித்தலில் நிறையவும் என்றான் அதே நிறைவுன்னு சொல்லாம இது ஒரு உறுப்பு கோடு கூலி இருக்கிறது இல்லைன்னு சொல்றீங்களே அப்படி திரயம் இல்லைன்னு சொல்றீங்க திரும்ப இல்லேன்னு சொல்லலாம் பிரச்சனை காலமாக இருக்கு திரைமா இருக்க முடியும் என்று அதுவே நெஞ்சம் இருக்கு ஆறாவது சாவைவா நிறையமும் தம் விரோதம் உடையன வாகலன் அதுவும் இல்லை ரெண்டும் விரோதம் அதனால அது கலத்தக்கது ஏழாவது பிரம்மத்திற்கு அந்நியமா இல்லாமையால் பின்னம்ன்றான் பிரம்மத்துக்கு அந்நியம் இல்லாம இருக்கு அபின்னமா அபிணமும் அல்ல சித்தாகிய பிரம்மத்திற்கும் ஜலமாக மாயைக்கும் அபேதம் கூடாமையே அபிணம் அபிணவன் சொல்லாம கிடையாது ஏன் சொன்னா இது சித்து ஜலம் அபேதம் எப்படி கூடும் கூடாது அபிநவம் சொல்லக்கூடாது பின்னம் சொல்லாம பிரம்மம் சத்து சத்து ரெண்டு பொருல்ல முடியாது பிரதிபாதிக விரோதம் ஆகுது அத்யம்தான் வேதாந்த கருத்துதான் ரெண்டாவது பொருள் இருக்குன்னா அது துரிதமாயிருது அதனால அது விரோதமாகிறதுனால சத்தம் அல்ல பின்னம் அல்ல அப்படின்னு சொல்றது அப்புறம் பின்னமும் அபின்னமும் தம்முள் விரோதம் உடையின் அன்றம் ஒன்று ஒன்று விரோதம் என்பது தக்கது இன்னொரு விசேஷம் சதசத்திற்கு வேறாயது அனிர்வச்சினி அதாவது சத்துக்கும் அந்நியமாயும் அது லட்சணம் சதசத் விலட்சண பாத யோக்கிய அதிர்வச்சினிய பாபதார்த்தம் சத்துக்கு அந்நியமாக இருக்கிறது அசத்துவன்னு சொல்லுவாங்க இங்க அப்படி இல்லை விளச்சணம் வேறாய் சொல்லப்படுது சத்தன்னா என்ன அர்த்தம் இருப்புடுன்னு அர்த்தம் விளைச்சலம் வேறாய் அர்த்தம் இருப்பில்லாம் அர்த்தம் அசத்துவம் சொன்னா பதார்த்தம் இல்லையான்னு அர்த்தம் இல்லையா தோற்றமில்லையானு அர்த்தம் மரடி மகன் போல தோற்றம் அது விளைச்சலம் வேறாயிருக்கு தோற்றம் கிடையாதுன்னு அர்த்தம் ஆக சத்துக்கும் அசத்துக்கும் விளச்சணம் வேறு ஆக அது தோற்றம் உடையது இருப்பு இல்லாத தோற்றம் உடையது தோற்றம் இருக்கு கிடையாது சினிமா தேர்தலில் தோற்றம் ஒன்று இருப்பு கிடையாது தோற்றம் இல்லை படுதில பாம்பு இருக்கு ஆனாலும் தோற்றம் ஒன்று இருப்பு கிடையாது இது சத்துக்கும் அசுக்கு விளைச்சலும் வேறு சத்துக்கு எதிர்ப்பதம் இல்லை வேறுனு அர்த்தம் சத்துக்கு எதிர்ப்பதம் அசத்து அசியம் சத்து எதிர்ப்பதம் இல்லை இது வேறுனு அர்த்தம் விளைச்சலம் இல்லாமல் வேறான் சத்துக்கும் விளைச்ச விளச்சன அப்ப அது என்ன எப்படி இருக்கு இப்படி சொன்ன அப்படின்னு சொன்னா பாதயோக்கியம் பொய்ய நிச்சயிக்கப்படுகிறது இருப்பு இல்லை தோட்டற்றம் அது புதிதானது காணல் ஜலம் தோற்றது ஜலம் தோற்றுறது இருப்பு கிடையாது அது ஏற அப்ப இருப்பு எங்கே இருக்கு நிறைவுப்படுறது இல்லை இருப்பு கிடையாது படியல பாம்போன்னு இருக்கணும் பாம்புன்னு பயப்பட்ட பாம்பு காணணும் இருப்பு தோற்றம் அர்த்தம் இப்படி சொன்ன எப்படி அன்பு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு பொருள் பாவம் இது ஒரு பதார்த்தம் சொல்லப்படும் இதுதான் சத்திர துளச்சனா பாதி யோக்கி அலுவலே பாபதார்த்தம் என்று ஒரு நீண்ட விளக்கம் கேட்கலாம் இன்னையா அது இவ்வளவு யதார்த்தம் படிக்கிறேன் செய்யறீங்க ஒன்பதுமா நிரூபிக்க முடியுங்கிறீங்களா என்ன படிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம் சரி நாங்க ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்க நீங்களா பண்ணி சொல்லுங்க பாப்போங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல இது ஒரு புதிதில்லை மயன் தாமர்த்தான் உலகத்தில் நடக்குதா இது இப்போ ஒரு இடத்துல கலவு போயிடுச்சு வச்சுக்கோங்க களவு போனால் இன்னும் கண்டுபிடி முடியலன்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க துப்பு விசாரிக்கிறாங்க ஒன்னும் கிடைச்சு இன்னும் கண்டுபிடிக்க அர்த்தம் களவு போன அர்த்தம் எழுதி போனால் கண்டுபிடிக்க முடியல சொல்றாங்க இல்லையா அது அனுப்பிச்சு தானே இது எத்தனையுமே நடக்குது எப்படிதான் திருவுக்கு போனாலும் தெரியலையா திருவிழி போயிட்டாங்க போயே அப்படிங்கிறான் வியாபாரம் நஷ்டம் வந்து எப்படி எப்படி எனக்கே புரிஞ்சாங்களாம் ஒரு நாளைக்குறாங்களுக்கு தெரியுமா போறாங்க சொல்ல முடியாது சொல்ல முடியுமா போறதும் பாக்கறோம் போற யாரு நான் புதுசா இருக்காங்க சொந்தக்கார யாரும் இல்ல எத்தனை போறாங்க வர்றாங்க யார ஒண்ணுமே தெரிய சொல்லையா போறாங்களா இல்லையா யாரும் சொல்ல முடியல அருவச்சினாது அப்ப உலகத்துல எத்தனையோ சொல்ல முடியாது இருக்காங்க அது மட்டுமல்ல நோய்கள் இவ்வளவு விஞ்ஞானம் சொல்லுறான் ஆசுமா இன்னும் மறந்து கண்டுபிடிக்கலாம் உலகத்தில் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்குறான் புற்றுநாய் கண்டுபிடிக்க முடியலங்குறான் அனுவச்சின முடியுமேங்கிறான் பாருங்க கண்டுபிடிக்க முடியல அப்ப இதெல்லாம் இந்த அற்புத கண்டுபிடிக்க முடியலையே அப்ப அதுக்கு காரணமா இருக்கிற மாயோடு கண்டுபிடிக்கிறது முடிய எங்க போச்ச நோய்க்கு மருந்தே கிடையாது பிறவி நோய்க்கு கூட மருந்து இருக்கு இந்த நோய்க்கு மருந்து இல்ல எப்படி பசி நோய்க்கு மருந்து இருக்க எங்கயாவது சொல்லி பார்ப்போம் அப்புறம் மெண்டு வர காடலமா இருக்க மாய இருக்கிறனால தான் அப்படி காரியமாக விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கணும் அதனால எதுவும் புதுசு இல்ல வேறாயதும் அணுலட்சியம் என்பர் அதனை நித்த என்பதும் கூறுவர் முக்காலத்திலும் பாதிக்கப்படாதே சத் என்பர் சத்து கிழக்கூணு காலத்த பாதிக்கப்படாது அதாவது திரிகால அபாத்தியமா இருப்பார் சத்து மூன்று காலத்திலும் போய் நிச்சயப்படாது சத்தத் என்கிறார் சொருவமின்றி அதனை அசத் என்பர் மரடி மகன் உயிர்கோடு இதெல்லாம் சொருவம் ஆனா பாதயோக்கியம் பொய் என்று நிச்சயிக்க நிச்சயிக்கத்தக்க சொருவம் முடிகிறது சத் விளச்சரம் என்று பாலபோதம் கூறும் இருக்குன்னு சொல்லி எழுந்து போட்டிருக்கு இந்த மாயை அன்வசனியம் என்று சொல்றது எப்படியும் வருது அவ்வளவுதான் எப்படி வந்து எப்படி வருது எப்படியும் வந்தது எப்படியும் போகுது விசாரம் பண்ணா போயிருது அதான் நமக்கு வேண்டியது விசாரம் பண்ணா எப்படி போகுது ரூமு இருந்தது எப்படிய போயிரு பறந்த வேலையே நாலு சிவர்கிட்ட இருப்பிட்டு வந்துருது அது எப்படி வந்து போந்து இருக்கு நாலு சிவர்கிட்ட வந்துருச்சு அது எப்படி வந்து அந்த ரூம் உற்பத்தி பண்ணிச்சா சொல்ல முடியாது வந்துருச்சு விலக்கு பண்ணா போக அவளைதான் சேர முடியும் அது வராமற்கூடாதுல்லவா அப்படின்னாக்கா அது வந்துரு அதுக்கு முடியாது வந்துடுச்சு ஏ நாங்க சிவருக்கு கட்சி பழையிருக்காங்க வரலாமான் ஏட்டி வரலாமா என்ன வரக்கூடாது வந்துடுச்சு நான் என்ன பண்றது அப்ப என்னையா பண்றது விளக்கம் விளக்கத்தான் போயிருது அப்படி போல பிரம்மத்து இடத்துல மாய வரப்படாதான் வந்துடுச்சு என்னையா பண்ண போக மாட்டேங்கிறது என்ன பண்றது விசாரணை பண்ணா போயிருது நிரந்த விசாரம் பண்ணுங்க ஒடியே போயிரும் கொஞ்சம் விசாரம் கொஞ்சம் கொஞ்சம் போகும் தொலை என்றும் நல்லா ஏத்தனா ஒன்னே போயிருந்தான் நீங்க தவோடு தீபம் ஏற்பட்டு அப்புறம் இருள் போய் போகுமா துளக்கமேலா விளக்கேற்று தொழையும் என்ற அப்படி மாயா காரியங்கள் அது எப்படியும் வந்துருச்சு அவ்வளவுதான் அதே வச்சு நீங்க எப்படியா போக்குறது விசாரத்தால் போக்கலாம் அவ்வளவுதான் உபாயம் அது வந்தது ஏன் எதற்கு பண்ண முடியும் எப்படியும் வந்துருச்சு அவ்வளவுதான் வந்தவருக்கு அது போக்குறதுக்கு என்ன ஒரே வழி விசாரம் தான் விசாரம் பண்ணா ஓடி விடும் அவ்வளவு போயிடும் யாராத்தவருக்கு வேற வழி கிடையாது அது விஞ்ஞான ஓடி விளக்குதான் நீங்க விசாரம் ஞானம்தான் விஷார சென்னும் ஞானம் அவ்வளவுதான் வேதம் சொல்லுது ஆனாலும் இந்த மாயை பிரம்மத்தோட சம்பந்தம் இல்லை குட்டி நீங்க இருக்கான் நீங்கவும் இல்லை அப்புறம் பின்னம் இல்லை அபிண்ணம் இல்ல சத்து இல்ல அவசிய சத்த பின்னாபின்னம் சாவயம் இது ஒரு உருவமாக உறுப்புகளோடு இருக்கான உறுப்புகளும் இல்லை உறுப்பில்லாம இருக்கான உறுப்பு சொல்ல முடியாது ஏன்னா இந்த உற்பத்தி ஆகுது உலகம் உற்பத்தி ஆகுது நிறையா உருவமல்ல உற்பத்தி காலமா இருக்கு என்னைய சொல்லுங்க சொல்ல முடியாது அதை தவிர வேற வழி இல்ல அப்படிங்கறத வேற கடிச்சு முடிவு அதனால அஞ்ஞானம் வந்து அது அனாதை சொல்லுவதில்லை மெய்ஞானத்தாலும் இடி மன்றவர் ஞானத்தால் போக்கலாம் அதை தவிர வழிக கிடையாது அடிவசி நிங்கல் அர்த்தம் சைனா பொருள் மெய்ப்பொருள் காண்பது இரவு நாள் தான் வச்சிருக்கார் எந்த மெய்ப்பொருள் காணும் அதை சேர்ந்த பாருன்னு சொல்ற மெய் மறுதல்ல பத்து பாடலி அதை அடக்கியிருக்கார் அவ்வளவுருக்கமா சொல்றதுனால என் மக்களுக்கு புரிய தெரியலின் மலர் என துச்சமே எனவும் இப்பி ஒரு எள்ளி போல என்னும் நீர் வாட்சியமாமெனவும் இரு போல் நித்தம் எனவும் நிற்கும் உள்நிலவு தமா மாயை மோகமுடன் அவித்தை பொய் உருவீ என்றே நன்னும் இவை மாயா பஞ்சகமாகும் எனவறிஞர் நவிழ்வார் என்றே திரைமதாரா போட்டு மாயா திருஷ்டி தெரியம் முன்னே புத்தி சம்பந்தம் உலக சம்பந்தம் சூரிய சம்பந்தம் சொன்னாரு அது விளக்கிட்டு அப்புறம் அந்த மாயினுடைய பஞ்சகம் அதுக்கு ஐந்து பேர்களுடையதாகிறது என்று பின்னால் சொல்கிறார் எழுதும் முன்னரையே எண்ணின் மலரியன துச்சமே எனவும் மழையானது ஈண்டு நானா வெண்புதினும் சுருதி சம்பந்த ஞானமுடைய ஞானிகளுக்கு ஆகாய தாமரை போல் அதாவது ஞானிகளுக்கு இது அனுபவம் அபியாசிகளுக்கு சுருதி பெருமாணமாக கொள்ளப்படுகிறது இப்பி வருள்ளிபோல் என்னும் அதிர்வாட்சியம் என்றும் அசத் என்னவும் மாயை சத்தா இருக்கும் மேல் மாறுபடாதிருக்கும் அங்கனமின்றி மாறிப்போவதன் அசத்தன்று என்றும் யுக்தி சம்பந்த ஞானமுடைய அபியாசிகளுக்கு கிழிஞ்சிலில் வெள்ளி தோன்றல் போல் ஆராய்ந்து அறியத்தக்க அதிர்வாட்சிய என்றும் இது அபியாசிகளுக்கு விசாரம் பண்ணும் போது புரியுது இது யுக்தி சம்பந்தம் இப்போ இது உலக சம்பந்தம் உயிர் போல் நித்திரம் எனவும் இருக்கும் சுருதி யுக்தி ஞானங்கள் இன்றைய உலக சம்பந்த ஞானங்களுடைய அஞ்ஞானிகளுக்கு ஆத்மாவை போல நித்தியமாகவும் சொல்லப்பட்டு அவர்கள் அஞ்ஞானிகளுக்கு என்ன இது நித்தியம் தேவமே ஆனாத்மா பகவே மோட்சம் சொல்றாங்களை பற்றி சுரு சொல்லிருக்கு இது ஆனா அற்பவம் இல்லை நேகனானா சிதிக்கின்றன கட்டவணத்தால் வருது அப்படின்னு சொல்லியிருக்கு அது சுருதி பிரமாணம் யுக்தி பிரமாணம் என்ன இந்த மாயானது நிலையாக இல்லை வெற்றி சார்லாம் போகிறது அருவியம் என்று சொல்லுது அபியாசிகளுக்கு வச்சுக்கலாம்